சத்குருஸ்வாமிக்கு குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இப்படி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அத்தியாயங்கள் மூணு அத்தியாயங்களில் ருக்மிணி தாயார் மகாலட்சுமி சுரூபிணி அவர் சிவநாராயண ரூபமாக இருக்கக்கூடிய பூர்ணம் பிரம்ம சனாதனன் சொன்ன கிருஷ்ணனை சிரவண பக்தியால ஸ்மரித்து சந்தேகம் அனுப்பித்து ஸ்மரணத்தை பார்த்து அவளுடைய சந்தேகத்தை தெரிந்து கொண்ட கண்ணன் அதே மாதிரி ஐம்பத்தி அவளை முறையாக தேவி ஆராதனை பண்ணப்புறம் வந்தப்புறம் அவளை அவளுடைய சம்மரத்துடன் அவளை கூட்டு வந்து கூப்பிட்டு கொண்டு ஐம்பத்தி நாலில் மற்ற ராஜாக்களோடு சண்டை போட்டு அவர்கள் எல்லாரையும் ஜெயித்து கொண்டு வந்து முறையாக வரணம் செய்யப்பட்டது கல்யாணம் செய்து கொண்டார் இது நாராயண தீர்த்தர் பெரிய சன்னியாசி அவர் வந்து கிருஷ்ணபக்தர் வரகூரில் வெங்கடாஜல பிரத்யம் அவருக்கு பிரத்யம் வரகூர் வெங்கடேச பெருமாள் பிரத்யம் அவருக்கு அவர் வந்து லக்னாஷ்டகம் பண்ணிருக்கார் இப்போ பார்ப்போம் வேதாந்தார்த்த விசாரகம் திஷனா வித்வஸ்தேதாசயம் நானா ஹியம் குணை நாதி நாசந்தாக்காசம் குரும் சீனம் பிரவகாசம் குருநாராயணத்தீர்த்துவரம் தம் நோமி முயஹை போதாத்தனாதிமதுமோஹரி கீட உஜ்ஜித்துரம் சாத்திய தூதி ஜனீஹி பக்தி ஜப்தி விரக்தி சம்யமத்துலம் கன்யாத்ரயம் பிராபயம் நாராயண தீர்த்த சத்குருவரம் முக்தி ஸ்ரீ முன்னாலே சொல்லிடுறேன் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு குரலும் ஒத்து வராது சங்கீதமும் எனக்கு மன்னிக்கணும் ஏதோ இருக்கிறது வந்து ஒரு உற்சாகத்துல சொல்றேன் ஒரு சூர்ணிகை கத்தியம் அது சொல்லுவோம் அதுக்கப்புறம் லக்னாஷ்டகம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதனுடைய அது வந்து முதல்ல சமஸ்கிருதம் சொல்லிட்டு அர்த்தமும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த கல்யாண சரங்கத்தையும் சொல்லி இப்படி இவ்வளோ நம்முடைய ஒரு அந்த ருப்மிணி கல்யாணம் ஒரு அனுபவம் ஒரு செலிபிரேஷன் ஒரு கொண்டாட்டம் அதுக்கப்புறம் பத்தஞ்சுக்கு போயிடுவோம் தத்திரோ துவாரவத்தாம் சகலசுராசுரவ கிண்ண விதாதர परिजनाधिरीकर பரிஜனாதிரீகர சுரேந்திரமஹாசபா अनेक वज्र जनेक, मंडप विराजमान, सुर தப்ஜாம்பூரத அனைக்கோட்டி ரவிக்காந்தமர வஜ்வூரேக்கோமிரம்பண்டமதிப்பதாவர் விதியவ் விபுதாத்தம் அனைக்கோட்டிமவிக்காசாரிலித்தம் கமுகமாமுதிஷித்தையம் महाराज जीरक मरीचकादि मंगल மாராஜசா இ மது த்துழோச்சனீரமீச்சமாரவிரபோ வசுதேவத்த மகாசல்பூர்வம் ஸ்ரீ ருமிணீஷாதின வைவாகிக மகோத்ஸவாய லக்னாஷ்டகம் ஆரபந்த கோபிகா ஜீவனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா துவாரகாப்பட்டினத்தில் தேவர்கள் அசுர அசுரர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் வித்யாதர்கள் அப்சரஸ்திரீகள் இப்படியும் பலவிதமான கூட்டங்கள் தேவேந்திர சபையில் இருக்கிற இருக்கிற மாதிரி அவர்களுடன் சிறந்த மகான்கள்லாம் மகாராஜ சபையை அலங்கரிப்பதனால அந்த மகேந்திர சபையை விட சிறந்ததாக இருக்கு அப்படியே உருக்கின தங்கம் மாதிரி பல கோடி சூரியகாந்த பளிங்குகர்களோடு சேர்ந்து அப்படி தான் ஏற்கனவே துவாரகா நிர்வாணம் பண்ணுக்காரன் அந்த தேவ தச்சனால் மரகரம் வைரம் வைடூரியம் போன்ற அநேக ரத்னங்களால் பிரகாசிக்கக்கூடிய ஆயிரக்கால் மண்டபத்தில் பிரகாசிக்கிறது தேவகுரு ப்ரகஸ்பதியினுடைய புத்திக்கு சமமான புத்தி கொண்ட இருக்கவர்கள் அங்கே இருக்கார்கள் நாலு வேதங்களும் தெரிந்தவர்களான நூற்று கணக்கான வித்வான்கள் நிறைஞ்சிருப்பதும் பல கோடி மகாகவிகள் ஸ்துதிப்பாடர்கள் வாயிராலையும் வாத்தியங்களாலையும் பாடக்கூடியவர்கள் ரசமான கருத்துக்களை சொல்லக்கூடியது அதாவது நகை இதோட நகைச்சுவையோட ஹாஸ்யத்தோட செய்பவர்களான விதூஷகர்களும் முதல அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருப்பதும் கர்கர் போன்ற சிறந்த ஆச்சாரியர்கள் முனிவர்கள் அவளோடு கூடியதும் கரும்பு பால் தயிர் தேன் நெய் வெள்ளம் கோரோச்சனை சீரகம் மிளகு இப்படி மங்களகரமான வஸ்துக்கள் நிறைஞ்சிருப்பதும் மகாராஜ சபையில் வசுதேவருடைய அனுமதியோட வசுதேவருடைய அனுமதியோட கர்கர் போன்ற முனிவர்கள்லாம் ருக்மிணி கிருஷ்ணர்களுக்கு மகாசங்கல்பம் போன்ற எல் செய்து வைத்தும் காந்தரவ முறைப்படி விவாக மகோத்சவத்தை செய்வதற்காக லக்னாஷ்டகம் விவாகம் நடைபெறக்கூடிய நேரத்தை தன்மையை அதாவது மங்கள நேரத்தை குடிப்பதாக இருக்கட்டும்னு எல்லா தேவதைகளுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்யக்கூடியது ஆரம்பித்தார்கள் லக்னாஷ்டகம் அது வந்து எட்டு ஸ்லோகம் இருக்கும் அந்த ஒம்பது ஸ்லோகம் அது தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் வந்து அஷ்டகம் சொன்னாரோ ஒன்பது ஸ்லோகம் முடிந்தது அது மாதிரி இங்கே பார்ப்போம் சத்யஜானசுகஸ்வரூபமலம் சர்வோத்தமம் நித்திருக்கே பிரத்தமித்திய சக்திவிலசதி விஷம் பரம் ப்ரமயத்தோகா விகிரிய ஜகட்டாம் நாத்திய தசமராணியசம் விவகமே குவன் மங்களம் குலகேச சுமுகூ சீன சங்காசரிச்சுபாந்திஷயச்சேவமனோச்சியதய்வத்சிலவலசே சுமனசேசர்த்துணியசம் விவகமே குபன் மங்களம் சுலக் சாவதானமுகூர் சாவதான राम, आरादितो गोपिर अनेक மீனன் யோபீனய அனுப்ப ஆராதித்தோகோப்பைக்கமகோஷாந்தே மாயா மாஷவிக்கருதே புனியசம் விவகமே கவன் மங்களம் சுலக் சபதன் சுமுகூன் லட்சீன சாவதான விஷுருமாதிஷயோ வாணி ரம்த ஆதித்தசவோதிபாச்சிராம்போதரதிவாதிவிலசதி காயத்த மாயாவினு ருணியசம் விவசம குவன் மங்கலம் சுலக்னே சாவதானூ சாவதான வம்சீநாத் வினோதனி சுத்தம் நிறு நந்திரா நவியோ மஹான் நந்தாதிர்ப்பூஜி பரமைய முலித பூர்வம் கமலே க்ஷண கமலா நாத்திய தயாசம் விவசம குவன் மங்கண சுலே சாவதான முவான विलसते, ீனாணம் வியஞ்சு விலசத்தைவியுத்மன பூர்ணேந்து பிரதிமைய பூர்ணச்சமே மங்களம் சுலனூர் மீனஸ்வான மீனிகந்த சுரவோ திருக்கோம் திருத்தாம்போதரோமண்டலாஸிரியப்பூருஷா தியகண்டுமகாத்மகோக்மிஞ்சாசம் விவகமே குவன் மங்களம் சுலான முவான सावधान, सत्यं या धर्मशीलात्रिया, யணிதான சத்தம் பிரவதே யாசீலாத்யா பிவிராய சுரபோ மந்தாரமுகமாக தே யுநாயக்க மகத சர்வாச்சியா சரம் விவதம கே மங்கள சுலக் சமூசம் जनस्निधान सावधान गर, महा ீனாராயண சே முஞ்சேர்ோத்தூனாஞி சமரேரிச்சை ருணியா சரம் விவகம கவன் மங்களம் சுலக் சூ நாராயணிதான சாபதான இப்படிப்பட்ட விவாக நேரம் சமயம் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது எப்பொழுதும் உண்மையானதும் ஆனந்த ரூபமாகும் பவித்திரமாகும் தூமியாகும் எல்லாத்திற்கும் மேலாகும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சாட்சியே ஏற்படும் நினச்சி பார்க்க முடியாத தன்னுடைய மாயா சக்தியால் லோகத்தையும் அப்படி பிரகாசிக்கக்கூடிய செய்யக்கொண்டு எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்தில் நான்கிற வார்த்தைக்கு அறிவுக்கும் லட்சியமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அதாவது பிரம்மம் அப்படி இறங்கி வருது அதெல்லாம் வேறாண்டு விஷயம் இருக்கணும்னு சொல்லியிருக்கும் இப்படி இந்த லோகத்தை ரட்சிப்பதற்காக மாயால் லோகத்தின் ஈஸ்வரன் அந்த கிருஷ்ணங்கிற ரூபத்தை அடைந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவுக்கும் அவருடைய திருமண கல்யாண நேரத்தில் தேவர்கள் எல்லாரும் கஷேமத்தை நல்லத்தை செய்யட்டும் கங்கை புண்ணிய நதிகளும் நன்மைக்கூடிய கிரகங்களும் கந்தர்வர்கள் வித்யாதர்கள் இந்திரன் போன்ற திக்குகளுடைய தலைவர்களும் வசிட்டாதி முனிவர்களும் நாரதர் போன்ற தேவரசிகளும் பார்வதி போன்ற தேவியர்களும் இவர்கள் எல்லாருமே சிவச்சங்கர மச்ச மார்பு கொண்டவரும் அந்த தேவர்கள் வானவர்கள் எல்லாருக்கும் முன்னால இருக்கக்கூடியவரும் தேவாதி தேவனா இருக்கார் அப்படிப்பட்டவரும் லோகத்திற்கு தலை கிருஷ்ணனுக்கும் ருக்மணி தேவிக்கும் நடக்கக்கூடிய கல்யாண காலத்தில் நன்மையை செய்யட்டும் கோகுலத்தில் எப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கோபியர்களுடைய இணையற்ற அழகான பார்வையால் பூஜிக்கப்பட்டாரும் கோபர்களாலையும் பசுக்களாலையும் எல்லா மகா முனிவர்களாலையும் தங்களுடைய ஹிருதய தாமரையில் வைத்து ஆராதிக்கப்படுகிறாரோ யார் வந்து மாயார மனுஷ ரூபம் எடுத்திருக்காரோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் மருத்து போன்ற ஏழு மருத் ஏழு ஏழு ஏழு நாற்பத்தி தேவர்கள் கூட்டங்களும் வாழக்கல்யர் போன்ற தேவர்களும் இவர்களுக்கு அந்த கல்யாண காலத்தில் வந்து நன்மையை செய்யட்டும் லோகத்திற்கே கஷேமத்தை செய்யக்கூடிய பிரம்மதேவன் மகாவிஷ்ணு பரமசிவன் வேதங்களுடைய கூட்டங்கள் சரஸ்வதி லக்ஷ்மி பன்னெண்டு ஆதித்யர்கள் எட்டு வசுக்கள் மகாகணபதி போன்றவர்களும் கணதேவதைகள் எல்லாரும் பதினோரு ருத்ரர்கள் இவள் கார்மேகம் போன்ற அந்த நீல மேகம் கொண்டவர் அந்த சரீரத்தை அந்த வண்ணத்தை கொண்ட திருமேணி கொண்டவரும் மாயாவியான அந்த கிருஷ்ணருக்கும் அந்த மகாலட்சுமியான ருக்மிணி தேவிக்கும் இந்த திருமண காலத்துல கல்யாண காலத்துல க்ஷேமத்தை செய்யக்கட்டும் தான் வந்து இசைக்கக்கூடிய வா வாசிக்கக்கூடிய இனிமையான புல்லாங்குழல் அந்த சப்தத்தால சுரந்தரன் போன்ற அடியார்களை எல்லாம் அப்படியும் ஆனந்திக்கக்கூடியவர் குற்றம் இல்லாதவர் மிகப்பெரியவர் நந்தகோபர் போன்றவர்களால் மிகவும் பக்தியோட முன்னால ஆராத பண்ணப்பட்டவர் போற்றப்படப்பட்டவர் கொண்டாடப்பட்டவர் தாமரை கண்ணன் லக்ஷ்மி தேவனுடைய தலைவர் அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவுக்கும் அவர்கள் இப்படிப்பட்ட கல்யாண காலத்துல திருமண காலத்துல நன்மையை செய்யட்டும் மின்னல் கூட்டம் மாதிரி அதாவது வித்தியுத் மின்னல் அது மாதிரி படிச்சுன்னு தெரியும்போது அப்படி ஒளிமிகுந்த மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கார் கழுத்துல அட்டிகை அணிந்திருக்கிறார் நல்ல நல்முத்து மாலை விலை மதிக்க முடியாத கௌத்துமங்கிற ரத்னம் இப்படி கழுத்தில் அறிந்து கூடியவர் பூர்ணி இப்படி பலவிதமான அலங்காரங்களோடு இருக்கக்கூடும் பூர்ணிமா சந்திரன் போன்ற குளிர்ந்த அதாவது சீத்தளமான ஒரு பிரகாசம் அப்படிப்பட்ட திருமுகத்தை கொண்டவர் லோகத்திற்கும் ஈஸ்வரன் தலைவர் அப்படி எங்கும் எல்லாமாக நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கிருஷ்ண ரூபமாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கும் ருக்மிணியான மகாலட்சுமிக்கும் அவருடைய திருமண காலத்தில் தேவர்கள்லாம் பக்தியோட நன்மையை செய்யட்டும் மீன் அந்த மீன்கொடி வந்து மன்மதனுக்கு இருக்குது அப்படி கொண்ட மன்மதனை விட அழகான அதிக அழகு வாய்ந்தவர் தெய்வம் ஸ்திரீகளுடைய விழிகள் இருக்கு கண்களுக்கு சாரக பட்சிகளுக்கு ஜலம் புழிகிற மாதிரி மேகமாக இருக்கக்கூடியவர் கோபியர் கூட்டத்தில் அப்படி பிரகாசமான சூரியன் மாதிரி எங்கும் நிறைஞ்சிருப்பவர் எல்லாருடைய பிரியத்திற்கும் அந்த பக்திக்கும் இலக்கானவர் ஸ்னேகத்தை இறக்கானவர் புரியத்தத்துங்கிற நாபியில் இருக்கக்கூடியவர் பூர்ண பிரம்மானந்த பேரானந்த ரூபம் இருக்கக்கூடிய பிரம்ம ஜானிகளால் ரெண்டில்லாத ஒரு பரம்பரளாக அனுபவிக்கப்பட்டவர் எல்லா செல்வம் ஐஸ்வர் நிறைஞ்சவர் அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் இந்த கல்யாண காலத்தில் எல்லாரும் கஷேமத்தை செய்யக்கட்டும் லோகங்கள் எல்லாவற்றிலுமே அவ வந்து உண்மையே பேசுகின்றாரோ எந்த ஸ்திரீகள்லாம் அந்த தர்மம் வழி மாறாமல் நடக்கார்களோ யார் இவர்கள்லாம் அவருடைய அந்த பாதி வருத்தத்தை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக விழிப்போட இருப்பார்களும் அப்படிப்பட்டவர்களும் தேவலோகத்து மந்தாரம் போன்ற கல்பக மரங்களும் காமதேனு போன்ற பசுக்களும் இவர்கள் அனைவரும் இரு வம்சத்திற்கும் அனைவருக்கும் தலைவராக இருக்கார் சிறந்த பெருமை வாய்ந்தவர் அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கும் ருக்மணி தேவிக்கும் நடக்கக்கூடிய இந்த திருமண காலத்தில் அந்த கல்யாண நேரத்தில் நன்மையை செய்யட்டும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த கர்கர் போன்ற பெரிய முனிவர்களால் ஆச்சாரியர் அவர் அவர் அவர்களால் எப்பொழுதும் செய்யப்படக்கூடிய கணக்கில்லாத எண்ணிறந்த ஆசீர்வாசனங்களால் சுகத்தை அடைந்திருப்பவர்களும் வான வீதியில் விமானங்களில் இருக்கக்கூடிய வானவர்கள் தேவர்கள் அவர்கள் கைகளால் அன்போடு கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம் பண்ணக்கூடிய புஷ்ப மாறி அதோட இருக்கக்கூடிய வரணும் மகிழ்ச்சி சந்தோஷத்தோட தேவர்களால் ஒழுங்கப்பட்ட பேரி வாஜ்யங்கள் சப்தத்தை கேட்டும் சந்தோஷப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் அவருடைய அந்த கல்யாண காலத்துல எல்லா பெரியவர்களும் நன்மையை செய்யட்டும் இப்படி எட் லக்னாஷ்டகம் பார்த்தோம் அப்ப அடுத்தது இந்த கல்யாண தரங்கம் அப்படியே எனக்கு சங்கீதம் குத்தமா வராது द्वारका नगरी சகசிரண்டபே ரூம் சளத்திரம் ஜுசுராலமேக்காரம் பாழாசேலம் நிலம்பராஜம்லம் நீலந்தம் ஆலோக்கையே கல்யாணோபாலம் ராதா கல்யாண மாதவம் ாரபுரமண்டி பூரிரத்னசிம்சனூசுரகணேசே சுகாசீன விஷமங்கலம் லீரோகிசம்சேவனிவசுதேவோகி கல்யாணோபாலம் ராதா கலாண மாதவம் समेतं, सुसेवितं, அஷ்டமிஷி சமேத்தமரீ சுசேவித்துட்டபுஜனீத்திஜனீஸ்வரமித்த சிஷ்டாஜாதினு ஆலோக்கையுமிணி கல்யாணோபாலம் ராதா கலாண சங்கதுந்த சரஸ்வந்த புங்கானுங்கஜன பங்கஜே கஷாரம் படுநட்டோதி குங்கும கேசரி பஷித்தோமாசன பூஜி அலோகே ருமி கல்யாணோபாலம் ராதா கலியம் திவீட்ட குண்டலீதாம்பரதரம் நவியமணிஹாரம் நாயூதிவித்தரம் அமரநாரீசுராதாரம் பவிய கௌதகரம் பத்தமனோக்கே ருமிணி கல்யாணோபாலகலாண மாதவ ஹேம முதமணிச்சிரம் ஹீரத்னிசூத்திரம் தாமரியஜனம் சரதிந்தூவம் காமகோட்டி சமாத்திரம் கனகாங்க விச்சித்ம் சாம சுந்தரப்பம் சரோத்திரம் சாம சுந்தரப்பம் சராத்திரம் ஆலோக்கையே ருக்மிணி கல்யாணோலம் ராதா கல்யாண மாதவம் சந்திர வைஷ்மி பாமா ஜாம்பி சத்த மிதிரா விந்தா பதிரா லக்மண காலிந்தீநாயகம் நந்த நந்த மாஷந்திருந்தார வந்தம் நந்தநாயண தீர்த்தனந்த மானந்த கந்தம் அலோகையுமிணி கல்யாணோபாலம் ராதா கல்யாண மாதவம் சீத்த கல்யாணம் ஜீவனஸ்மரணிந்தோவிந்த நவநீதோராய நந்தாதி கோபட்சிணே கோபிகா வல்லபாய நாரத முனிந்த நூத்த நாமதேயாய நாராயணானந்த தீர்த்த குரவே ஜயமங்களம் நித்திய சுப மங்களம் இப்படி நமக்கு தெரிந்த விஷயத்துல ஓரளவுக்கு அதாவது அந்த ராக்மிணி கிருஷ்ண கல்யாணத்தை நம்ம வந்து அனுபவிச்சாச்சு அடுத்தது ஐம்பத்தஞ்சாவத்தையும் மேலே பார்ப்போம் கிருஷ்ண அர்ப்பணம்